அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள் என்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு கள் உண்ணுதலாகிய விரும்பத்தகாத பெரிய குற்றத்தை செய்பவர்களுக்கு முன்னே குற்றத்தைக் கண்டு வெட்கப்படும் நாணம் என்று சொல்லக்கூடிய நல்ல பெண்ணும் விலகிச் சென்று விடுவாள் குற்றம் செய்வதற்கு மனம் கூசுவது நாணம் கள் உண்டவுடன் கொலை முதலாகிய பெரிய குற்றத்தையும் அறியாமையால் கூசாது செய்து விடுவான் மயக்கம் தெளிந்த பிறகு செய்த குற்றத்தை நினைத்து வருந்தவும் செய்வான் முன்னே நாணாமையால் நான் புறங்கொடுக்கும் எதிர்நில்லாமல் மறைந்துவிடும் கள்ளின் மயக்கமே பெருங்கேட்டை செய்வதற்கு காரணம் என்பது தோன்ற கள் என்னும் பேணா பெருங்குற்றம் என்றார் எனவே இயல்பான நல்லவனையும் பெருங்குற்றம் செய்பவனாக ஆக்கிவிடுவது கள் என்று அதனுடைய இழிவான தன்மையானது உபதேசிக்கப்பட்டது பரிமேலழகர் சொல்லுகிறார் வடமொழி முறைமையை பின்பற்றி லஜ்ஜா நாணத்தை பெண்பாலாக ஆக்கி இங்கே சொன்னார் இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் கள்ளுண்பவன் பெற்ற தாயின் சான்றோரின் நன்மதிப்பை இழப்பான் புகழை இழப்பான் என்ற கருத்து உபதேசிக்கப்பட்டது தவறு செய்வதற்கு நாணப்படுவது என்பது உயர்ந்த பண்பாகும் உயிரினும் சிறந்த நான் நற்றினை என்கிற நூல் சொல்லுகிறது தாயிற் சிறந்தன்று நான் மாணிக்க வாசகர் திருக்கோவையாறிலே உபதேசித்திருக்கிறார் உயிரினும் சிறந்தன்று நானே என்று தொல்காப்பியமும் உபதேசித்திருக்கிறது கள்ளுண்பவன் எவ்வாறு நாணம் இழந்து கிடப்பான் என்பதை பின்வரும் பாடலில் நாம் பார்க்கலாம் உடுத்த உடை போயினும் அடுத்தவர் காயினும் மங்கையர் சூழினும் தங்கையர் நேரினும் உள்ளம் கூசார் கல்லுண் மாந்தர் சந்தியின் விழுந்து சவம்போல் கிடப்பர் கள் குடித்தவனுக்கு உடுத்தியிருக்கும் உடை நழுவினாலும் தெரியாது பிறர் திட்டினாலும் தெரியாது சுற்றி யார் இருந்தாலும் தெரியாது அவனுக்கு வெட்கம் என்பதே இருக்காது தெருவில் புணம் போன்று அவன் விழுந்து கிடப்பான் பதவுரை பார்க்கலாம் கள் என்னும் கள் குடித்தல் என்னும் பேணா விரும்பத்தகாத பெருங்குற்றத்தார்க்கு பெரிய குற்றத்தை செய்பவருடைய முன்னால் நான் என்னும் நாணம் என்று சொல்லப்படுகின்ற நல்லாள் உயர்ந்த பெண்ணானவள் புறம் கொடுக்கும் எதிர்நிற்காமல் மறைந்து விடுவாள் கள் குடித்தல் என்னும் விரும்பத்தகாத பெரிய குற்றத்தை செய்பவருடைய முன்னால் நாணம் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பெண்ணானவள் எதிர்நிற்காமல் மறைந்து விடுவாள் நான் என்னும் நல்லாள் புறம் கொடுக்கும் கள் என்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்